வணக்கம் நெயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நான்காவது மாநிலமானது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வட அமெரிக்காவில் தொடருந்து பாதைகளில் நேரத்தை அளவிடும் குரோனோமீட்டர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விருதுகள் இந்திய அரசினால் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கிளாஸ்கோ நகரில் உதைப்பந்தாட்ட மைதானம் ஒன்றில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவர்கள் உட்பட 66 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விஸ்கொன்சின் மாநிலத்தில் இடம்பெற்ற பலத்த பனிப்புயலில் சிக்கி 68 பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையிலிருந்து வெளியேறுவதாக இலங்கை அரசு அறிவித்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இதே வியாழன் கிரகத்தின் ஏழாவது சந்திரனான எலாரா இஎல்ஏ எலாரா எனும் துணைக்கோள் லிக் வான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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐசக் அசிமோவ் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு க நவரத்தினம் ஏழத்து அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு எஸ்ஆர் ஸ்ரீனிவாசவரதன் இந்திய அமெரிக்க கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாரிசு மான்கோ துருக்கிய பாடகர் மற்றும் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரமன் லம்பா இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கேனல் கிட்டு விடுதலைப் புலிகளின் மத்திய குழு உறுப்பினர் மற்றும் தளபதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு கீர்த்தி ராஜசிங்கன் இலங்கையின் கண்டியை ஆண்ட கடைசி மன்னர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆண்டு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தி வை சதாசிவ பண்டாரத்தார் தமிழக வரலாற்று அறிஞர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை